நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாறு நம்ம இந்தியாவில் பிறந்து உலகம் முழுக்க தன்னோட ஹிந்து மத கருத்துக்களை பரப்பின ஒரு ஆன்மீகவாதிகள்ல ஒருத்தர் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட நினைவு தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாறு கொல்கத்தா நகரத்துல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் வருஷம் பிறந்த ராமகிருஷ்ணர் அவர்கள் சின்ன வயசுலேயே இயற்கையை ரசிக்கிற ஒரு சிறுவனா வளர்ந்தார் பள்ளி படிப்பு ஒரு பொருள் எட்டும் பாடங்கள் கற்று தரப்படுது அப்படின்ட்டு கருதின அவர் ஆன்மீக கதைகள் கேட்கறதுல தான் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் அவரோட அண்ணன் மேற்கொண்டு வந்த பூஜை முதலான வேலைகளை செய்ய தொடங்கின ராமகிருஷ்ணர் அவர்கள் ஒரு கட்டத்துல கொல்கத்தா தக்ஷினேஸ்வர் கோயில்ல சேர்ந்து அந்த கோயில்ல இருந்த காளி தேவிக்கு டெய்லி பூஜை செய்யறதும் அந்த கோயில அலங்கரிக்கிறது மெயின்டைன் பண்றதுமா அந்த கோயிலையே தன்னோட வீடா நினைச்சு வாழ தொடங்கினார் அந்த கோயில்ல இருந்த பவதாரிணி காளி தேவிய தன்னோட அம்மாவா நினைச்சு அதுக்கு பூஜை முறைகளை செஞ்சுட்டு வந்தார் அந்த தேவி மேல பைத்தியமே வாழ்ந்தார் அவர் அப்படின்ட்டு சொல்லலாம் ராமகிருஷ்ணர் அவர்களுக்கு இருபத்தி மூணு வயசுல திருமணம் செஞ்சு வச்சாங்க அவரோட தாயார் மனைவியா வந்த சாரதா அவர்களையும் ராமகிருஷ்ணர் காளி பார்த்தார் இதனால சாரதா அவர்கள் ராமகிருஷ்ணரை தன்னோட ஆன்மீக குருவா பார்க்க ஆரம்பிச்சாங்க ராமர் கிருஷ்ணர் சீதை ராதை இயேசு நபிகள் நாயகம் எல்லோரையும் தன்னோட கண்ணால பார்க்கறதா சொன்ன ராமகிருஷ்ணர் பைரவி பிராமணி அப்படிங்கிறவங்க கிட்ட தாந்திரிக சாதனைகளையும் தோதாபுரி அப்படிங்கிற அப்படிங்கிறவர்கிட்ட அத்வைத வேதாந்தத்தையும் கத்துக்கிட்டார் பரமஹம் கருத்துக்களையும் தான் நரேந்திரநாத் அப்படின்ட்டு சொல்லப்படுற சுவாமி விவேகானந்தர் சக மனுஷனுக்கு சேவை செஞ்சாலே கடவுளுக்கு சேவை செஞ்சது போல அப்படின்ட்டு உலகத்துக்கு எத்துரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி வருஷம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மறைந்தார் அவர் மறைந்தாலும் அவரோட கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போற ஒரு மிகச்சிறந்த பணிய அவரோட சீடரா இருந்த சுவாமி விவேகானந்தர் மேற்கொண்டார் சுவாமி விவேகானந்தரால ராமகிருஷ்ணர் பெயரால தொடங்கப்பட்டதுதான் ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் இதுல ராமகிருஷ்ண மடம் ஆன்மீக போதனைகளையும் ராமகிருஷ்ணா மிஷன் சமூக பணி மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகவும் தொடங்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள்ல பணி செஞ்சுட்டு வராங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை கௌரவப்படுத்த இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் இருபது பைசா அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தினாங்க அதே சமயத்தில் விவேகானந்தரால் தன்னோட குருவுக்கு தொடங்கப்பட்ட ராமகிருஷ்ணா மிஷனோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்க ஸ்ரீலங்கா அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் அஞ்சல் தலை வெளியிட்டிருந்தாங்க அஞ்சல் தலைகளை நாம ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அதாவது ஆன்மீக தலைவர்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் மதங்கள் அதாவது ரிலிஜன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சேரிட்டி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சோசியல் ஒர்க் அதாவது சமூக பணிகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கல்வி அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்